புஸ்தகங்களை காட்டிலும் அந்த பகவத்கீதைக்கு ஒரு கீர்த்தி அதிகமா ஏற்பட்டு இருக்குறேன் இந்த மாதிரி ஞானத்த உபதேசம்ன்ற புத்தகங்கள் எவ்வளவு எடுக்கலாம் பாரதத்திலயே பார்த்தா இதே பாரதத்துல தம்படங்கள்ல ஞான ஒரு இன்னும் விஷ்ணு பிரணாளிகள்ல ரொம்ப நிறைய காந்தத்துல சூதகமிதியில சிவபுராணங்கள்லையும் சரி வைஷ்ணவ புராணங்களும் சரி சரி புராணங்களும் சரி ஞானோபதேசங்கள் நிறையவே இருக்கு என்ன ஆதவங்கள்லயும் இந்த மாதிரி ஞானோபதேசம் பண்ற இடங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி இன்னும் ஒரு இத்தியாசத்துல ஒரு பாகம் தான் பகவத் இப்ப பாரதத்துக்கு ராமாயணத்துக்கு இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பிராமணியமும் கிருஷ்ண புராணாதிகளுக்கு இந்த மாதிரிதான் அதுக்கு ஒரு பிராமணியம் தனியா ஒரு பிராமணியம் கொஞ்சம் வேகத்துக்கு இன்னும் கொஞ்சம் பிராமணியம் அதிகம் உண்டு இதுகள் எல்லாம் காட்டலாம் இத்தியாச புராணங்கள் எல்லாம் காட்டலாம் கூட ஸ்மிருதிக்கு இன்னும் பிராமானியம் ஜாஸ்தி உண்டு மன்வா பாரத விநாட்டில் மன்வா விஸ்மிருதிகளுக்கு இன்னும் பிராமணியம் அதிகம் உண்டு மனோக சிந்துக்களை காட்டிலும் வேகத்துக்கு என்ன அதிக பிராமணியம் உண்டு பிரமாணமான நூல்கிற பார்த்து தானே பகவத்கீதை அவளுக்கு பிரமாணமா எல்லாத்தையும் வசத்தியா அவர்களை சொல்றவன் அவரு பேருத்துக்கு அப்படி ஒன்றும் காரணம் இல்லை இந்த பிரமாண நூல்களுங்கிற முறையில வைதிக சம்பிரதாயத்துல பிரமாண நூலுங்கிற முறையில ராமாயண இயற்கு ரானது எல்லாம் அப்படியோ அந்த மாதிரிதான் இந்த பகவத்கீதையும் அப்படி இருக்கிறப்பான உபதேச கணக்கை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கூட சொல்லுங்கள் இதுக்கு குறவில்லாம எவ்வளவோ இடத்துல சூரியன் இதே விஷ்ணுபுராணம் இதெல்லாம் நிறைய ஞான உபதேசம் கணக்கெல்லாம் இருக்கு இதே மாதிரி சமப்பிரமாணமா இருக்க முடியாத நூல்கள்ல அப்படி இருக்கிறப்ப இந்த பகவத்கீதை ஒரு புஸ்தகத்துக்கு மாத்திரம் இவ்வளோ ஒரு ஹாதி தேவையில்லை அறுபது சில பேர் கீது பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணி அங்கே இருக்கி தாடு அதெல்லாம் வச்சு அங்க அதுக்கு புத்தகம் பெரிய புஸ்தகம் இப்பெல்லாம் போட்டு இப்பதான் கொஞ்சம் பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்திருக்காலும் அந்த புத்தகத்து அதனாலதான் இப்ப அந்த புஸ்தகத்துக்கு அவ்வளவு பேர் இருக்கும் அப்படி இன்னொரு சந்தேகம் வரும் அப்படி சந்தேகப்படுறதுக்கு இடம் இல்லை பகவத்கீதைக்கு எவ்வளவு வியாட்சானங்கள் ஆதி காலத்துல ஆச்சாரியாளர் காலத்துக்கு கொஞ்சம் முஞ்சியோ திஞ்சியோ கூட சொல்லலாம் ஆசிய ஆச்சாரியால் அவரு கூட வியாசாரம் பண்ணியிருக்காரு இன்னும் காஷ்மீர்ல அனைக்கம் பேர் வியாச்சாரம் பண்ணிருக்காருக்கு ஆசிரியர் ஹிமாச்சலம் நிறைய அதுக்கு எவ்வளவு வியாச்சாரங்கள் ஒவ்வொரு சம்பிரதாயஸ்தாலும் தெரியும் புதுசாக ரொம்ப நாளாக குழந்தை மாத்திரம் இல்ல இன்னும் கீத கால ஒரு வருஷமா நமக்கும் ஜாவா இருக்கும் அந்த புஸ்தகம் இருக்கு தெரியாது அவளுக்கு அவருக்கிறது நல்ல வீட்டுல நம்முடைய கிரந்தங்கள்லாம் சாஸ்திர கிரகங்களும் புராண கிரகங்களும் புலுக்குறதுக்கு அப்புறம் கூட இன்னும் கொண்டாடுகின்றிருக்கா புலுக்கு வழிவா போடத்துக்கு அப்புறம் கூட இன்னும் ராமாயண மகாபாரதிகளுடைய ஒரு ஒரு கல்யாணமோ ஒரு ஆட்சியோ ஒரு ஒரு பட்டாபிஷேகமோ ஒரு ராஜ்யத்தையும் ஒரு விசேஷமோ எதா இருந்தாலும் உடனே நில கொண்டு வந்து ராமாயணத்துக்கு மகாபாரதம் கொடுக்க அர்ஜுனன் இவர் தான் அந்த திருக்கால்தே வீட்டில் எல்லாம் இருக்கா நம்ம கொண்டாடுறது அங்கேயும் கீதை இருக்கு அத்தனை வந்து அங்கே இருக்குன்னு தெரியுது அவ்வளவு சாத்தியா இருக்கு ஒரு புஸ்தகம் இதுக்கு என்ன காரணம் இதனால பிரமாணமான இந்த பகவத்கீதைக்கு நிறைய பேர் வந்திருக்கு இது என்ன காரணம் அப்படி என்ன நானாக அவர்